ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய சனாதன தர்மங்கள் பார்த்துன்னு வர்ற வரிசையில் விரிவாக ஸ்ரீ தர்மத்தை பார்த்துன்னு வரோம் ஸ்ரீ தர்மம்ங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லா தர்மங்களுக்கும் அடிப்படையாக உள்ளது இந்த ஸ்திரீ தர்மங்கிறது அந்த ஸ்திரீ தர்மத்தில் ஸ்திரீகள் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அதை செய்யாமல் இருக்கிறது தான் அவர்களுக்கு ஸ்ரேய் செய்தால் என்ன அப்படின்னு பண்ணினா அது வியாதியில் கொண்டு போய் விட்டுடும் அப்படிதான் ஒரு சம்பவம் நடந்ததை பார்த்தோம் அப்பைய தீக்ஷிதருடைய சரித்திரத்தில் அவர் பூஜை பண்ணுற பொழுதும் சாட்சாத் பரமேஸ்வரனாகவே ஆயிடுறார் அப்பைய தீக்ஷிதர் ஆகியனால தான் அவரை யாரும் பார்க்கப்படாதுங்கிறதுனால அவர் தனியாக ரூமில் பூஜை பண்ணுற பொழுது அந்த அம்மாவுக்கு பார்க்கணும்னு ஆசை பகவான் பரமேஸ்வரனை பார்க்கணும்னு ஆசை பார்த்ததுனால கன்று போயிடுது பிறகு பரமேஸ்வரன் அனுகிரகத்தினால ஒரு கன்று கிடச்சிது பிறகு காலப்போக்கில் பர்தாவான கணவரான அப்பைய தீக்ஷிதருக்கு சகாயம் பண்ணி பண்ணி இன்னொரு கண்ணையும் அடைஞ்சாள் அந்த அம்மான்னு அவருடைய சரித்திரம் அந்த பர்தாவினுடைய அந்த சுஷ்ரூஷா அந்த பெருமையினால இன்னொரு கண்ணு கிடச்சிது அந்த அம்மாளுக்குன்னு அப்படி சரித்திரம் அப்படி ஸ்திரீகள் ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னா செய்யாமல் இருக்கணும் அப்படிலாம் இருந்திருக்கா பழைய நாளில் சரித்திரங்கள்லாம் பார்த்தா தெரியும் கிரந்தங்கள் எழுதின வித்வானுகளுடைய சரித்திரங்கள்லாம் பார்த்தா நிறையா அப்படியெல்லாம் இருந்திருக்கா பதிவிரதைகள் அவள் எல்லாம் கால வேளையில் நினச்சிக்கணும் எழுந்தவுடனே அவர்களெல்லாம் நினச்சுண்டா சகலவிதமான பாபங்களும் போயிடும் மனசில் நல்ல எண்ணங்கள் நிறையா ஏற்படும் இந்த பகவத்பதாச்சாரியால் பிரஸ்தானத்திரைய பாஷ்யம்னு உபநிஷத்துகள்லாம் ப உபனிஷத்துகளுக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார் வியாசாச்சாரியால் பண்ணின சூத்திரத்துக்கு பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார் அதே போல் பகவத்கீதைக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார் இவைகளுக்கு தான் பிரஸ்தானத் பிரஸ்தானத் திரயம்னு சொல்கிறோம் அவைகளுக்கு வியாக்கியானம் பாஷ்யத்துக்கு ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கார் அவருக்கு வாசஸ்பதி மிஸ்ரர்னு பேர் அவருடைய பத்னி அவளெல்லாம் நினச்சிக்கணும் நான் அவர் எப்படின்னா சின்ன இருந்தே படிப்பில் அவருக்கு ரொம்ப நாட்டம் ஜாஸ்தி வாச்சஸ்பதி அப்படின்னு பேர் அவருக்கு என்ன குழந்த எப்படி படிப்புலையே இருந்துட்டுருக்கான் குடும்ப விவகாரங்கள்லாம் ஈடுபடலை அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா சரியாக போய்டும்னு தாயார் ஒரு நல்ல கன்னிக்கையாக பார்த்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார் அந்த வாச்சஸ்பதி மிஸ்ரருக்கு அவர் கல்யாணம் பண்ணிட்டு ஆற்றுக்கு பத்திரியோடு வந்தவர் தான் ஆற்று வாசலில் உட்காந்தார் அந்த பொண்ணும் உள்ளே போய்ட்டு ஆற்று காரியங்களை கவனிக்க ஆரம்பித்தார் அவர் வாசலில் உட்காந்து கிரந்தங்களை எழுதுறது இதுதான் அவருடைய வேலை புஸ்தகம் எழுதிட்டே இருக்கிறது அத்தமாக எழுதியிருக்கார் புஸ்தகங்களை அப்படியே அந்த ஒரு நாளைக்கு இப்படி புஸ்தகம் எழுதிட்டே இருப்பார் எப்பொழுதுமே நீ தினப்படி எழுதிட்டே இருப்பார் பசித்தா திரும்பி பார்த்தா பக்கத்தில் இருக்கும் உடனே சட்டின் கைகாலங்கள் அரம்பிட்டு அனுஷ்டானத்தை பண்ணிவிட்டு பண்ணிட்டு திரும்ப புஸ்தகம் எழுத ஆரம்பிச்சுடுவார் தீர்த்தம் வேணும்னா பக்கத்தில் சாப்பிடுவார் இப்படியே பல வருஷங்கள் ஆகிடுச்சு ஒரு நாளைக்கு அப்படியே புஸ்தகங்கள் எழுதிட்டு கொஞ்ச நாளைக்கு கண்ணை மோடினு உட்காந்து நிறுத்துட்டு பார்த்தா பக்கத்தில் வயசான அம்மா ஒரு அம்மா உட்காண்டிருக்க நீ யாரம்மா அப்படின்னு கேட்ட என்ன தெரியலையா நான் தான் உங்களுடைய பத்னின்னா அந்தம்மா அவருக்கு அதிர்ச்சியாக போச்சு அடாடா என்ன இவ்வளோ வயசாகிடுது உனக்கு சின்ன பொண்ணான்னு இருந்த நீ எப்படி இப்படி ஆனு கேட்ட கல்யாணம் பண்ணி முப்பது வருஷம் ஓடிப்பிடுத்து அவருடைய எண்ணம் எண்ணம் செயல்கள் பூரா புஸ்தகம் எழுதுறதுல போயிடுது வாழ்க்கை ரொம்ப வருத்தப்பட்டார் அடாடா இத்தனை நாள் ஆகிடுத்து உன்னை கவனிக்கவே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு என்ன விஷயம்னு கேட்டார் அந்தமா நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இத்தனை நாள் முகம் சுழிக்காமல் நான் உங்களுக்கு சுச்ரூஷை பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரே ஒரு வரம் வேணும்னு கேட்டேன் அம்மா என்ன அப்படின்னார் ஸ்திரீகளுக்கு ஜென்ம சாஃபல்யம் பிறவி பயன் எப்படி அடையிறது அப்படின்னா சந்ததிகள் ஏற்படுறதுனால தான் பிறவி பயன் அடையிறது அப்படின்னு மகரிஷிகள்லாம் சொல்கிறான் குழந்த பிறக்கணும் குழந்த பிறக்கிறது தான் ஸ்திரீகளுக்கு முக்கியமான ஒரு லாபம் எனக்குன்னு சந்ததிகள் ஒத்துமே இல்லை எனக்கு பையன் என்னுடைய பையன் சொல்லிக்கிறா போல் யாராவது வேண்டாமா எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டான் அந்த அம்மா அவ்வளவுதானே உனக்கு குழந்த வேணும் அதுதானே இதுதான் உன்னுடைய குழந்தை அப்படின்னு தான் எழுதின புஸ்தகத்தை அந்த அம்மா கிட்டே கொடுத்துட்டார்வர் இதுதான் உன்னுடைய குழந்தை இதை யார் யாரெல்லாம் இந்த புஸ்தகத்தை படிக்கிறாளோ அவள் அத்தனை பேரும் உன்னுடைய குழந்த அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேரையே அந்த புஸ்தகத்துக்கு வச்சுட்டார்வர் பாமத்தின்னு பேர் அந்த அந்த புஸ்த அந்த வியாக்கியானத்துக்கு பேரே பாமத்தின்னு வச்சுட்டார் பாமதி வியாக்கியானம்னு ரொம்ப விசேஷமான வியாக்கியானம் அவர் கிரகஸ்தர் அவர் கிரகஸ்தர் எழுதியிருக்கார் ரொம்ப அற்புதமான வியாக்கியம் அந்த உதாரணங்கள்லாம் ரொம்ப அழகாக காண்பிச்சு எழுதியிருக்கார் அவர் அந்த அம்மாவுடைய பேரை வச்சார் அந்த புஸ்தகத்துக்கு பாமதியின்னு அந்த பேர் யார் யாரெல்லாம் சொல்கிறாலோ அத்தனை பேரும் உன்னுடைய குழந்தைகள்னு அவர் அனுகிரகம் பண்ணினார் அந்த அம்மாவனுடைய பெருமையினால்தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த கிரந்தங்கள்லாம் அத்தனை பேரும் படிக்கிறார் வித்வான்கள்ட்டெல்லாம் கேட்டால் தெரியும் இந்த புஸ்தக பேர் அத்தனை பேரும் படிச்சுட்டுருக்கா இன்றைக்கி வரைக்கும் வருதுன்னா அது அம்மா அந்த அம்மாவனுடைய பெருமை அப்படியெல்லாம் தியாகம் பண்ணியிருக்கா தன்னுடைய ஆயுஷ்காலத்தை பூரா அவளைலாம் நினச்சிக்கணும் அவ மாதிரி இருக்க முடியாட்டை போனாலும் ஓரளவுக்காவது நம்முடைய தர்மங்களை கடைபிடிக்கணும் இந்த ஸ்திரிகளுக்கு முக்கியமாக சில விஷயங்களை நம்முடைய சாஸ்திரம் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறது அதில் முக்கியமாக இந்த பகிஷ்டா நியமங்கிறது ரொம்ப முக்கியம் பகிஷ்டா நியமம்னா மாதத்துக்கு மூன்று நாள் தூரம்னு உட்காடுறாலே அது ரொம்ப முக்கியம் ஸ்திரிகளுக்கு ஏன்னா அதனால் ரொம்ப சுத்தி ஏற்படுறது ஸ்திரீகளுடைய சரீரத்துக்கு சரீரத்தில் மனசுத்தி ஏற்படுறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அது அதை தெரிஞ்சுக்கணும் அது எவ்வளோ முக்கியம் அதை கடைபிடிக்கிறதுனால நமக்கு என்னென்னலாம் லாபம் வருது அதை கடைபிடிக்காட்ட போனால் நமக்கு என்னென்னலாம் நஷ்டம் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுன்னுட்டால் நாம் அல்லது அதை கடைபிடிக்காமல் இருக்க மாட்டோம் தெரியாததுனால தான் இன்றைக்கி அதெல்லாம் அந்தளவுக்கு கவனிக்கப்படாமல் போயின்னு ஏன்னா ஜனங்களோட ஜனங்களாக இருக்கக்கூடாது இருந்தால் அவர்களுக்கு நல்லது இல்லை கூட வர்றவனுக்கு அது நல்லதோ கெட்டதோ ஆனால் அந்த பகிஷ்டா ஸ்திரீகளுக்கு அது ரொம்ப ஒரு தோஷத்தை உண்டு பண்ணுறது அவைகள் தான் வியாதிகளாக ஏற்படுறது ஸ்திரீகளுக்கு அதனால் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும் அந்த கட்டுப்பாடுகள்லாம் இல்லாமல் போனால் அது ரொம்ப தோஷத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை ஜென்மாவே வீணாக போய்டுறதுன்னு ரிஷிகள்லாம் சொல்கிறேன் அதனால தான் இந்த பகிஷ்டா காலங்களில் ஏதாவது ஒன்று ரெண்டு நியமங்கள் விட்டு போயிருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ரிஷி பஞ்சமி விரதம்னு வச்சுருக்கா மகர்ஷிகள் ரிஷி பஞ்சமி விரதம்னு ஒரு விரதம் இருக்குது அதை இந்த பகிஷ்டா நின்று போன பிறகு அதை பண்ணணும் ஸ்திரீகளுக்கான முக்கியமான விரதம் அது ரிஷி பஞ்சமி ரொம்ப முக்கியமான விரதம் அது அதை இந்த பகிஷ்டா காலங்களில் நாம் ஏதாவது நியமங்கள் ஒன்று ரெண்டு விட்டு போயிருந்ததுன்னா சரியாக போய்டும் ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டு போயிருந்ததுன்னா தான் சரியாக போகும் அந்த நியமத்தை நாம் கடைபிடிக்கவே இல்லைன்னா அந்த வர்த்தம் பண்ணி பிரயோஜனம் இல்லை ரொம்ப பரிகாரங்கள் பண்ணனும் அதனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால இது விஷயமாக நம்முடைய ரிஷிகள்லாம் என்ன சொல்கிறா இதுக்குன்னு வேதத்தில் ஒரு சரித்திரம் இருக்குது ஒரு கதை சொல்கிறது வேதம் எப்படி இப்படி ஒரு விஷயம் ஸ்திரிகளுக்கு வந்தது பெண்களுக்கு அப்படிங்கிறத வேதம் நமக்கு ஒரு கதையின் மூலமாக காண்பிக்கிறது அந்த கதையை பார்க்க போகிறோம் பிறகு அது அந்த அதை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டு போயிருந்ததுன்னா அந்த ரிஷி பஞ்சமி விரதம் எப்படி பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய புராணங்களில் அதை விரிவாக பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த உபன்யாசங்களில்